அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார் கண் போற்றிச் செய்யின் வலிமிகுந்த பகைவரையும் வெல்லத்தக்க இடமறிந்து பாதுகாவலோடு போர் செய்வாராயின் வலியற்றவராக இருப்பினும் நல் இடத்தில் ஊன்றினதால் வெற்றி பெறுவர் போதிய வலிமை இல்லாமல் போனாலும் நல்ல பாதுகாப்பான நல்ல பாதுகாப்பும் இடமும் ஒருவனுக்கு அமையுமானால் அது வெற்றியை கொடுத்துவிடும் இடமே ஒரு பெரிய பலமாகும் முந்தைய குரட்பாவில் வலிமை உடையவர்க்கும் சரியான இடம் அமைதல் பல நலன்களை தரும் என்று உபதேசித்தார் இக்குரட்பாவில் வலிமையில்லாத மெலியாருக்கும் இடமானது உதவி வெற்றியை பெற்றுத்தரும் வலிமையில்லாத மெலியாருக்கும் அதாவது பலமில்லாத பலம் குறைந்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடமானது நன்கு உதவி தந்து வெற்றியை பெற்றுத்தரும் என்று உபதேசிக்கிறார் உடல் வன்மை படைவன்மை ஆகிய எல்லாவற்றிலும் முதன்மையானது இடவன்மை என்பது இதிலிருந்து விளங்குகிறது அதாவது உடல் பலம் படைபலம் எல்லாவற்றை காட்டிலும் நாம் இருக்கிற இடத்தோட பலம் ரொம்ப முக்கியம்னு தெரிகிறது சுக்ரீவன் எந்த இடத்துல இருந்தால் வாலியால் நம்ம வதம் பண்ணாமல் இருக்க முடியும் என்பதை அறிந்து அந்த இடத்துலேருந்து தன்னை பாதுகாத்து கொண்டதை போல சிகண்டிய முன்னால் நிறுத்தி பீஷ்மரை வதம் செய்தார்கள் பாண்டவர்கள் ரொம்ப ஆற்றல் படைத்த பீஷ்மரை ஒருவிதமான ஆற்றலும் இல்லாத சிக்கண்டி ஆனவன் தான் நிற்கிற இடத்தின் பலத்தினால ஜெயித்தான் என்றும் பார்க்கிறோம் ஆக இதெல்லாம் நாம் உதாரணங்களாக பார்க்கலாம் இனி பதவுரை பார்ப்போம் இடன் சரியான இடத்தை அறிந்து தெரிந்து போற்றி தம்மை பாதுகாத்து கொண்டு போற்றார் கண் தம்மை பகைப்பவரிடம் செய்யின் செயல் புரிவாரேயானால் ஆற்றாரும் வலிமையற்றவரும் ஆற்றி வலிமையுடையவராய் அடுப வெற்றி பெறுவார் சரியான இடத்தை தெரிந்து தம்மை பாதுகாத்து கொண்டு தம்மை பகைப்பவரிடம் செயல் புரிவாரேயானால் வலிமையற்றவரும் வலிமையுடையவராய் வெற்றி பெறுவார் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு